வணக்கம் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நிதியாண்டின் இந்தியாவின் தனிநபர் சராசரி வருமானம் ரூபாய் ஒரு ஆகும் இரண்டு அரசியல் அமைப்பு நூற்றி திருத்த மசோதா இரண்டாயிரத்தி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு பத்து சதவிகித இடஒதுக்கீடு அளிப்பது ஆகும் மூன்று சூரிய குடும்பத்திற்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய பணி கிரகத்தின் பெயர் ஹெச்டி இருபத்தி ஆகும் நான்கு பல்கலைக்கழக மானியக் குழு ஏற்படுத்தியுள்ள புதிய அமைப்பான கேர் என்பதன் விரிவாக்கம் கன்சோர்டியம் ஃபார் அகடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ் ஆகும் 5. சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்திய காடுகள் பணி IFS Indian Forest Service' ஃபாரஸ்ட் புதிய பெயர் Indian Forest and Tribal Service ஆகும் இனி இன்றைய கேள்விகள் 1. தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டசபை தொகுதி எது 2. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் குப்பை தொட்டி தொடங்கப்பட்டுள்ள நகரம் எது 3. தொழில் மற்றும் உள்நாட்டு வணிக மேம்பாட்டுத் துறையின் புதிய பெயர் என்ன 4. இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை யுனெஸ்கோ அமைப்பு எவ்வாறு அறிவித்துள்ளது ஐந்து தேசிய மாணவர் படையின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்